நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலை மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது இது நார்த் இண்டியன் ஸ்பெஷல் செய்யத்தை பொருட்கள் பொறி ஒரு கப் வெங்காயம் பொழுதுதாக நறுக்கியது ஒன்று தக்காளி பொடிதாக நறுக்கியது ஒன்று வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு ஒன்று துருவிய கேரட் ஒன்று பொடிதாக நறுக்கிய மாங்காய் ஒன்று பாப்படி ஐம்பது கிராம் வறுத்த நிலக்கடலை ஐம்பது அல்லது நூறு கிராம் பச்சை சட்னி தேவையான அளவு ஸ்வீட் சட்னி தேவையான அளவு கொத்தமல்லி தழி தெரிது பொழுதாக சாப் பண்ணுது சாட் மசாலா தேவையான அளவு ஓமப்பொடி ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஸ்வீட் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் நெல்லிக்காய் அளவு புளி ஊற வைத்தது ஆறு ஏழு பெருச்சம்பழம் வெந்நீரில் ஊற வைத்தது வெல்லம் நூறு கிராம் பச்சை சட்னி கார சட்னி செய்ய தேவையான பொருட்கள் கொத்தமல்லி தழை கால் கப் புதினா கால் கப் பச்சை மிளகாய் மூணு பூண்டுப்பற்கள் ரெண்டு சின்ன வெங்காயம் ஐந்து உப்பு ருசி கேற்ப எலிமிச்சம்பழம் ஒன்று முதல்ல ஸ்வீட் சட்னி செஞ்சிருவோம் ஸ்வீட் சட்னி வந்து அந்த புளி ஊற வச்ச புளி பெருச்சம்பழம் வெல்லம் இதெல்லாம் அப்படி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுவோம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு அது ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அந்த பாத்திரத்தை வச்சு நல்லா இந்த கலவையை கொதிக்க விடுவோம் நல்லா கொதித்து தள்ள தள்ளன்னு கொதித்த உடனே அது ஒரு பார்க்கறதுக்கு ஹனி மாதிரி இருக்கும் அதை அப்படியே அதை இறக்கி வச்சுட்டு இந்த ஸ்வீட் சட்னி தயார் அடுத்து கொத்தமல்லி தழி கால் புதினா கால் கப் பச்சை மிளகாய் மூணு வெங்காயம் பூண்டு உப்பு ருசி கேற்ப எலும்பி செஞ்சாரு கலந்து அதை மிக்சியில் அரைச்சி வச்சிருவோம் கார சட்னி பச்சை சட்னி தயாரும் அப்புறம் எல்லாத்தையும் கலக்க வேண்டியதுதான் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம் அதில் பொறி போட்டுடுவோம் வெங்காயம் பொடிசா கட் பண்ணதை போட்டுருலாம் கலந்துருவோம் தக்காளி பொடிசா கட் பண்ணதை போட்டுருலாம் உருளைக்கிழங்கு போட்டுருவோம் கேரட் மாங்காய் துருவல் பாப்பிடி வேர்க்கடலை அப்புறம் இந்த பச்சை சட்னி ஸ்வீட் சட்னி இதெல்லாம் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் கொத்தமல்லி தழிச்சு நல்ல பொடியா சாப் பண்ணுறது அது கொஞ்சம் கலந்துட்டு சாட் மசாலா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்துருவோம் கலந்துட்டு ஓமப்பொடி இன்னொரு கிராம் போட்டு மேல கலந்து விட்டோன்னா சூப்பர்பானு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மேல்பூரி தயார் இது எல்லோருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்